ஸ்வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லமாபாத் ஒரு சகோதரர் ஜிஹாதை பற்றி விளக்கம் கேட்குறாங்க ஜிஹாதுக்கு நீண்ட விளக்க தரணும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஒன்றை புரிந்து இந்தியா போன்ற ஒரு நாட்டில் ஜிஹாது குறித்து நாம் பேசுவதற்கு இடம் எதுவும் இல்லை ஏன்னு சொன்னால் ஜிஹாத் அப்படிங்கிறது இஸ்லாமிய அரசு சம்மந்தப்பட்டது ஒரு இஸ்லாமிய அரசு அமைந்திருக்கும்போது சர்வதேச நாடுகளோடு அல்லது பக்கத்து நாடுகளோடு தேவை ஏற்படும் போது அவர்கள் போர் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இது ஒரு இஸ்லாமிய அரசு விஷயம் இது வந்து தனிப்பட்ட முஸ்லீம்கள் சார்ந்த ஒரு விஷயமாக நம்ம என்னக்கூடாது முதல்ல ஜிஹாதுக்கு வந்து ஒரு அடிப்படையில் ஒரு தலைமை இருக்கணும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் தலைமையோடு போர் செஞ்சால் மட்டும்தான் வெற்றி கிடைக்குமே தவிர தலைமை இல்லாமல் செஞ்சால் வெற்றி அப்படிங்கிறது வந்து சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்குது அதனால் வந்து நாம் இங்கே இந்தியா போன்ற ஒரு பன்முக சமூகத்தில் வாழக்கூடிய நாட்டில் வந்து இளைஞர்களை வந்து ஜிஹாத் அப்படிங்கிற பெயரில் வந்து அவர்களை தூண்டிவிடுவதோ தேவையற்ற ஒரு பிரச்சனைகளை தான் அது உருவாக்கும் இங்கு அத்தகைய சூழல் என்பது அவசியமில்லை இது வந்து தாவாவுடைய பூமி அழைப்பு பணியினுடைய பூமி இந்த நாட்டில் எண்ணில் அடங்காத லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் சத்திய மார்க்கத்தை அறியாமல் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையான மார்க்கத்தை தெரியாமல் எனவே அந்த மக்களுக்கு நாம் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பூமி தானே இது வந்து ஜிஹாதுக்குரிய பூமியாக இதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதற்கான எந்த சந்தர்ப்பமும் எந்த சூழலும் எந்த நிபந்தனையும் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும் ஜிஹாதுக்கு வந்து அறப்போர் என்கிற அர்த்தம் மட்டும் கிடையாது ஜிஹாத் என்று சொன்னால் வாளால் போர் செய்வது மட்டும் அல்ல எழுத்தால் கருத்தால் போர் செய்வதும் இருக்கிறது இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய யுத்தம் என்பது வாழ் கொண்டுள்ள யுத்தம் அல்ல இஸ்லாத்தை குறித்தும் பெருமானாரை குறித்தும் திரு குறித்தும் முஸ்லிம்களை குறித்தும் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ தவறான பதிவுகளும் தவறான செய்திகளும் வருகிறது இந்த செய்திகள் பொய்யானவை முழுக்க முழுக்க நீங்கள் பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் இதை அழுத்தமாக மறுத்து நீங்கள் பதிவு செய்தால் அது மிகப்பெரிய ஜிஹாத் மிகப்பெரிய இந்த காலத்தினுடைய ஆயுதமே மீடியாக்கள் தானே தவிர வாள்கள் அல்ல எனவே நாம் இந்த அடிப்படையில் நாம் வந்து இன்றைய காலத்தில் இஸ்லாத்தின் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை வந்து மறுப்பதில் நாம் கவனம் செலுத்தி அதற்காக மீடியாக்களை முழு வீரியத்தோடு பயன்படுத்தினால் இக்காலத்தினுடைய உண்மையான ஜிஹாதாக அது மட்டுமே இருக்க முடியும் எனவே இதை அன்பர்கள் புரிந்து வேண்டும் மற்ற ஜிஹாதுகள் என்பது இன்றைய சூழலில் நாம் இருக்கக்கூடிய இந்திய மண்ணில் அதற்கு அவசியமும் இல்லை ஒல்லாகவாரன்